அோ நா அடுத்தது என்ன தேஜகா தேஜகான்னு சொன்னால் இங்கே வியாக்கியானக்காரர் சொல்கிறார் தோலில் இருக்கிற ஒளி இல்லை உடம்பில் இருக்கிற இந்த தோலில் இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற க்ளோ அந்த க்ளோ கிடையாது நத்வக்கதா தீப்திஹி பிராகல்பியம் தர்மத்தை பண்ணிகிட்டே இருப்பேன் புண்ணியம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஆசை இருக்குது பாருங்கோ அதுக்கு தேஜஹான்னு பேர் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நல்லதை செஞ்சுட்டே இருப்பேன் நல்லதை விடமாட்டேன் எல்லாரை காட்டிலும் நான் நிறைய நல்லதை செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதுக்கு பேர் தேஜா இது அரசனுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த குணம் முக்கியமாக ராஜாவுக்கு ராஜாங்கிற பதத்துக்கே அர்த்தம் என்ன தெரியுமோ ராஜ் டு ஷைன் அர்த்தம் ஷைன்னா என்ன ஷைன்னா தர்மத்தை காப்பாற்றுறதுல முன்னால் நிற்கிறது தர்மம் தர்மம் அப்படி சொல்லி அது பேர் பிராகல்பியம்னு பேர் டாமினேஷன் அர்த்தம் டாமினேஷன் ஃபார் குட் ஆக்டிவிட்டீஸ் நான் நல்லது நல்லது செய்கிறதுக்கு நான் வரேன் நான் வரேன் சுவாமிஜி திருக்குறளை பரப்பணுமா நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி வர வேண்டாம் தேடுறேன் தேடுறேன் பிறப்பி சுற்றி பார்க்குறேன் ஆளை காண மாட்டேங்கிறேன் அப்படி வந்தால் அவங்களோட இதை பண்ணறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்தால் நமக்கு நிறைய பேர் திருக்குறள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சரி பரவாயில்லப்பா நான் கொஞ்சம் நேரம் வந்து கேட்குறேங்கிறேன் சரி கேட்டுருக்கேன் சந்தோஷந்தான் அவங்க திருக்குறள் சொல்கிறது நம்ம கேட்குறதுக்கு ஆனந்தமாக தான் இருக்குது ஆனால் அது என்ன காரியம் நடக்கணுமே நமக்கு நம்முடைய நோக்கம் வந்து திருக்குறள் தெரிஞ்சவங்களே திருக்குறளை பேசிக்கிறதுக்கு இல்லையே திருக்குறள் தெரியாதவங்களுக்கு திருக்குறளை கொண்டு போனவங்க அதுதான் நம்முடைய நோக்கம் அது தேஜாகா அப்புறம் க்ஷமா க்ஷமான்னு சொன்னால் முன்னாடி சொன்னது ஆமாம் க்ஷமான்னு சொன்னால் முதல்ல சொன்னது அக்ரோதகான்னு ஒன்று வந்தது கோபமின்மைன்னு அர்த்தம் சினமின்மைன்னு அர்த்தம் இங்கே கொஞ்சம் இன்னும் ஆழமாக சொல்கிறார் வள்ளுவர் சொன்னது தான் இது பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இந்த அதனினும் நன்று சொன்னார் அதுதான் இங்கே க்ஷமா க்ஷமான்னா பொறுமைன்னு அர்த்தம் அறிவுக்கு அழகே பொறுமை தான் நீங்கள்லாம் எவ்வளோ பொறுமையாக கேட்டுன்ட்ருக்கீங்க படிச்சுன்ட்ருக்கீங்க உங்களுடைய அறிவினுடைய அழகு தான் அது நான் அப்படி இப்படி சில சொன்னாலும் பொறுமையாக இருந்துட்டு சரி நல்ல விஷயம் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நினச்சிருந்தானே உட்காந்துட்டுருக்கீங்க என்னைத்தானும் நல்லவை கேட்க அக் க்ஷமானா பொறுமை அதுக்கு விளக்கம்னு சொல்கிறாங்க ஆக்ருஷ்ட அபிகதசியவா அந்தர்விக்ரீயாயாக அனுற்பத்திங்கிறது உள்ளுக்குள்ளே ஒன்றும் உரை மெ முதல்ல கோபம் வரும் வர்ற கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது அக்ரோதாக கோபமே வராமல் இருக்கிறதுக்கு பேர் க்ஷமா கோபம் வர்றது வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் புத்தினால் யோசித்து அந்த கோபத்தை அங்கேயே முளையிலேயே நான் கிள்ளி எறிகிறேன் இங்கே மொளையே வரல சிரிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு இன்னும் கோபம் கூடுறது ஸ்ரீலங்கா எங்கே இருக்குடா அப்படின்னு கேட்ட ஆசிரியர் தெரியாது சார் நான் பெஞ்சிலேருன்னு இல்லைன்னா பெஞ்சிலேருன்னு தெரியுமா சார் கேட்டிருக்கீங்கள பழைய ஜோக்கு வாத்தியாரே ஒரு வழிபடுவா அதனால வந்து அப்படி இப்படிலாம் திட்டுவார் அதெல்லாம் பேசாமல் இருந்துட்டு சிறி சின்ன பையன் கேட்ட இப்படி அப்படியே சிச்சின் பையன் வாத்தியாரை வந்து கோபப்படுத்தி இவனுக்கு ஒரு ஆனந்தம் அது மாதிரி இங்கே என்னென்ன க்ஷமானு சொன்னால் கோபம் வர்றதே இல்லை முதல்ல சொன்னதுன்னா கோபம் வந்தால் வந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபம் வராமல் இருக்குது அதுதான் வள்ளுவர் சொல்லிவிட்டார் அழகாக பொருத்தல் இறப்பினை என்றும் இறப்புன்னா என்ன தெரியுமா நமக்கு வந்திருக்கிற தீமை நமக்கு ஒருத்தன் தீமை செஞ்சு நமக்கு கெடுதல் பண்ணிவிட்டான் அந்த கெடுதல் பண்ணதுக்கு நமக்கும் வாயில் கோபம் வர்றது மனசுக்குள்ளே எண்ணம் வர்றது இவன் நல்லா இருப்பானா அப்படிங்கிறது அதை கட்டுப்படுத்திக்கிறான் இல்லை அப்படினு நினைக்கக்கூடாது நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ஆனால் அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிற போதே நமக்கு தீமை செஞ்சுருக்கிற போதே அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்பொழுதே அதுக்கு ஏதோ இன்னொன்று ஒன்று இருக்குது அன்றே மறக்க மறக்கணும்பாங்க நமக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது ஆ பாருங்கோனே பார்த்துங்க எனக்கே மறந்து போச்சு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன்றல்லதுன்னா என்ன தெரியுமோ அர்த்தம் நமக்கு நன்றல்லதுன்னா நமக்கு கெடுதல்னு அர்த்தம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறப்புனா நமக்கு ஒருத்தர் நன்மை செய்ததை மறப்பது நல்லதல்ல நன்றுக்கு மாறாக இருக்கிறதுன தீயது நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அன்றே அப்பொழுதே மறப்பது நன்று இந்த குரலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் இன்னொன்று சொல்லுவாங்க நமக்கு மற்றவங்க கெடுதல் பண்ணினா அதை ஞாபகம் வச்சுக்கூடாது நல்லது பண்ணால் மறக்கவே கூடாதுங்க பிறர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விட வேண்டும் பிறர் நமக்கு செய்த நன்மையை ஒருபொழுதும் மறக்கவே கூடாது அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு செஞ்சதை நாம் மறந்துடணும் நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம் இல்லையா நம்ம எல்லாமே உள்ளிட்ட தான் பாருங்கோ நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுருக்கிற நல்லதை நாம் மறந்துடணும் என்ன மற்றவங்க நமக்கு நல்லது செஞ்சதை மறக்கக்கூடாது புரியுறதா பிறர் நமக்கு செய்த நன்மையை நாம் மறக்கக்கூடாது நாம் பிறருக்கு நாம் செய்த நன்மையை மறந்துவிட வேண்டும் அதே மாதிரி பிறருக்கு நாம் செய்த தீமையை மறக்க வேண்டாமான்னு கேட்டுருவாங்க இப்படி இருக்குது சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது எனக்கு நினைவுக்கு வரல அதாவது பிறர் நமக்கு செய்த நன்மையை மறக்கக்கூடாது நாம் பிறருக்கு செய்த நன்மையை மறந்துவிட வேண்டும் ரொம்ப கஷ்டம் அது நாம் நமக்கு பிறர் செய்த தீமையையும் மறந்து வேண்டும் நாம் பிறருக்கு செய்த நன்மையையும் நாம் மறக்க வேண்டும் பிறர் நமக்கு செய்த தீமையையும் மறக்க வேண்டும் பிறர் செய்த நன்மையை நமக்கு செய்த நன்மையை நாம் மறக்கக்கூடாது நாம் பிறர்க்கு செய்த தீமையை நினைக்கலாமா வேண்டாமான்னா தேவையில்லே அதுக்கு பிராயமாக கடவுளே நான் தவறு அறியாமைனால செஞ்சேன் அறிஞ்சே பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு அது அறியாம தான் அறிஞ்சு பண்ணுற ஒரு அறியாமை முழு அறியாமையோடு பண்ணுறது எப்படி இருந்தாலும் சரி அதை மன்னி கடவுளே என்னை மன்னிச்சுக்கோ அப்படி பொதுவாக செய்ய சொல்கிற வழக்கம் அது வந்து மகான்களுடைய குணம் நான் அவனுக்கு அதை செஞ்சேன் இவனுக்கு இது செஞ்சேன் அவனுக்கு நன்றியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது எவ்வளவு பண்ணியிருப்பேன்னு தெரியுமா இவங்களுக்கெல்லாம் ஆனால் வந்து ஒருத்தனுக்காவது நன்றி விசுவாசம் இருக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஒரு அது ஒரு பாபம் எனக்கு இவங்கள்லாம் செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ செஞ்சுருக்காங்க எங்கள் குரு இவ்வளோ செஞ்சுருக்கார் என் நண்பர்கள்லாம் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெய்வீக குணம் நாம் பிறருக்கு செய்த நல்ல குணங்களை எல்லாம் சொல்லுவது தெய்வீக குணம் அல்ல பிறர் நமக்கு செய்த தீமையை மறந்து விடுறது எவ்வளோ அழகான ஒரு மனசுக்கு சாந்திக்கு என்ன வழி பாருங்கோ பழகிண்டா நல்லா இருக்கும் அடுத்தது என்ன நான் தேஜகா க்ஷமா க்ஷான்னு சொன்னால் அது சொல்லோம் அப்புறம் அடுத்தது அக் தேஜகா க்ஷமா திருதிகி திருதிகின்னு சொன்னால் வில்பவர் வில்பவர்னால் டயர்ட் ஆகிண்டே இருக்குது உடம்பு ரொம்ப டயர்டாகுது ரெண்டுங்கிட்டான் நேரம் காலம்புற பத பத்தரை மணி பதினோரு மணி அப்போ உடனே ரெஸ்ட் எடுத்துக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு பதிலாக உக்காருக்கு பிராணாயாமத்தை பண்ணும் நமக்கு சில சமயம் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நிறைய காரியம் பண்ணி ஆகணும் போது நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு முடிகிறதோ இல்லையோ முடியறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்கு பேர் தான் தெய்வீக குணம் இந்த சரீரம் கிடைக்காது இதில் சரீரத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல இதை புண்ணியத்தை செய்கிறத்துக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வில் பவர் அது சங்கர ஆச்சேகேந்திரியேஷு அவசாதம் பிராப்து திஷேத அந்த விற்பிவிசேஷா ஏன உத்தம்பித்தான கரானி தேசச்ச நவசீதீ அப்புறம் நமக்கு நாமளே சொல்லிக்கிறது இல்லை ஐ வில் டூ நான் செய்வேன் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் எல்லாம் இல்லையா ஆட்டோ சஜஷன்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க செல்ஃப் ஹிப்நாட்டிசம்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அது மாதிரி உட்காந்து பிராணாயாமத்தை எல்லாம் பண்ணி கப்பாவை பற்றி எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும் நிறைய பிரயோஜனம் இருக்குது அப்படிலாம் பண்ணினா வில் பவரை நாம் மனதுக்குள்ளே சொல்லி சொல்லி நம்ம உடனே டயர்டாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஏதோ மனதுக்குள்ளே நிறைய நமக்கு இருக்குது உடம்பு உடம்பு ஒரு பக்கம் ஃபிசிக்கலால் மென்டல் மென்டலால் ஃபிசிக்கல் அதெல்லாம் இருக்குது அதை நாம் தான் ஓவர் கம் பண்ணணும் ஆனால் வாழ்க்கையை வந்து ரொம்ப குறுகியது வில்பவரை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் தான் திருதிகின்னு பேர் திருதிகி வில்பவர் வில்பவர்ங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது தமிழில் என்ன சொல்கிறது உறுதி உறுதி செயல் புரிவதில் உறுதி முயற்சி திருவினை ஆக்கும் வள்ளுவர் பாஷையில் சொன்னால் ஆழ்வினை உடைமை ஆழ்வினை உடைமை எத்தனை வந்தாலும் தளராதது அதனால்தான் தளர்வரியா மனம் தரும் தளர்வரியா உடல் தரும் அப்படின் போடணும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சோர்வு இலாள் பெண் சோர்வு மிக கெடுதி பாப்பா சோம்பல் மிகக் கெடுதி பாப்பா எல்லாம் பாப்பா பாட்டுக்குள்ளே இருக்கு நம்மெல்லாம் பாப்பா தான் பாப்பா பாட்டு பாப்பாவுக்கு மாத்திரமா பாப்பா பாட்டு பாப்பா தானே பெருசாக இருக்குது ஆக நம்ம அந்த இது வில்ப்பவர் அதனால் சொல்கிறார் அந்த மனசில் இருக்கிற அந்த விறத்தியான் இந்த தாட்டுங்கிறார் அவர் ஆக இந்த தைரியம் இந்த திருத்தி தைரியங்கிறது மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணம் அந்த எண்ண என்ன பண்ணுறதுன்னா தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொண்டு ஊக்கப்படுத்தி கொண்டு திருக்குறளில் சொன்னோம்னா ஊக்கம் ஊக்கம் உற்சாகம் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் உற்சாகான்னு பேர் ஊக்கம் வேணும் அடுத்தது ஷௌச்சம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆக புறந்தூய்மை மண் தண்ணினால் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஏற்கனவே சொன்னோம் அதாவது தீய குணங்களுக்கு எதிரான நல்ல குணங்களை ஆழ்ந்து எண்ணுவது அது உள்ள காரணம் ஏற்கனவே நம்ம பதிமூணாவத்தியாயத்தில் பார்த்துட்டோம் ஆக சங்கராச்சாரியன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாயா ராகாதி காலுஷ்ய அபாவா ஏற்கனவே பார்த்தோமே இந்த கூட்டஸ்தன்னு சொன்னோம் கூட்டஸ்தான்னு சொன்னோம் வஞ்சனை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் வஞ்சனை இல்லாமல் இருப்பது வஞ்ச அத்ரோ சௌச்சம் உள்ள தூய்மைங்கிறது உள்ளத்தில் வஞ்சனை இல்லாமல் இருப்பதற்கு பெயர் உள்ள தூய்மைங்கிறார் இந்த இடத்துல அப்புறம் சௌச்சம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அத்ரோகா பரஜிகாம்சாபாவா பிறரை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பொருளாதார ரீதியாகவோ பர ரீதியாகவோ அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் துரோகம்னா என்ன துரோகம்னா தெரியும் நமக்கு பழக்கத்தில் சொல்கிறோம் நான் அவனை நம்பினேன் சார் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டான்னு நம்பிக்கையை நீக்கிவிட்டாங்கிறது தான் துரோகம்னு சொல்கிறோம் துரோகம்னு சொன்னாலே பண்ணிவிட்டு போகிறோம் நம்பிக்கை துரோகம்னு வேறு புதுசாக சேர்த்துக்கிறோம் நம்பிக்கை துரோகம் இல்லை நான் அவனை நம்பினேன் அவன் துரோகம் பண்ணிட்டான் அந்த நம்பிக்கையை எடுத்துவிட்டான் ஆகையினால் துரோகம்னு சொன்னால் பிறரை பிறர் நம்மளை நம்ப நம்மள்கிட்ட வச்சுருக்கிற ஸ்ரத்தையை நாம் அழிக்கிறதுக்கு பேர் தான் துரோகம்னு பேர் அது இல்லாமல் இருக்கிறதுங்கிறது யாருக்கும் கெடுதல் நினைக்காத குணம் அப்படின்னு அர்த்தம் எவருக்கும் கெடுதல் நினைக்காத குணம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு திருக்குறளோட மகிமையெல்லாம் புரியிறதா பாரு எங்கே இந்த மாதிரி இடத்துல தான் திருக்குறளை நிறைய யோசிக்கிறோம் மறந்தும் பிறன் கேடு சூழற்க மறந்து போய் கூட பிற மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காது அப்படின்னா என்னாகும்னா அந்த புண்ணிய தர்ம தேவத்தை இருக்கே தர்ம த கடவுள் அறக்கடவுள் அந்த பிறருக்கு கெடுதல் செய்கிறவனுக்கு கெடுதல் செய்ய ஆரம்பிச்சுடும் தர்மம் அதாவது இயற்கை நியதி கெடுவான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஆஹா துரோகா ந அத்திமானித்தா அமானித்தந்தான் அத்திமானித்தான்னா ஓவர் ப்ரைடு அளவுக்கு மீறி எப்போ படம் காரை விட்டு இறங்கினா முப்பது பேர் மாலை போடணும் ஆஹ இல்லை அத்திமானித்தான்னா தன்னை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறது அளவுக்கு மீறி அது இருக்கக்கூடாது ந அத்திமானித்தான் மானித்தா அத்திமானித்தா ந அனிமா அத்திமானித்தா தன்னை அளவுக்கு அளவுக்கு மீறின கர்வம் இல்லாத தன்மை அப்படின் தான் அர்த்தம் மிகவும் பணிவுன்னு அர்த்தம் பணிவோ பணிவு அடக்கமோ அடக்கம் பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க என்ன தாய் எப்படி சொல்கிறார் பாருங்கள் என்ன ரொம்ப அந்த சிவபுராணத்தில் இருக்குது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற என்ன பாட்டு பாருங்க சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் கடவுள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய அருளால் அவனுடைய திருவடிகளை வணங்கி முந்தை வினை ஓய எம்னு முந்தை வினைகள் ஓய உம்முடைய வினைகள் ஓய முந்தை வினைகள் ஓய சிவனவ சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்ன பணிவு பாருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லலை நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா நம்ம பாப்பமெல்லாம் போகணும் நம்ம மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் சிந்தை மகிழ சிவபுராணன் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி உரைப்பன் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் உரைப்பன் யான் நாயிற்கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயர் சிறந்த தத்துவனே நம்மையும் ஓர் பொருளாகி நாய் ஏற்றுவித்த அதனால் பணியுமாம் என்றும் பெருமை பெருக்கத்து வேண்டும் பணிதல் அடக்கம் அமரருள் உயிக்கும் வித்யா ததாத்தி வினயம் ஆஹ் பணிவு வர வர அறிவு ஓங்கும் அறிவு தெய்வீகமாகும் பணிவுள்ள உள்ளத்தில் தான் அறிவு தெய்வீகமாக ஓங்கும் அமைதியும் ஆனந்தமும் கூடும் ஆக ந அதிமானிதா இத்தனை சொல்லி அச்சு இத்தனை எனது இருபத்தி ஆறு குணங்கள் அபயம் சத்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமச்ச யஜ்னஸ்ச்சுவாத்தியா தபா அஹம்சா சத்தியம் அக்கோதா அப்பைஷுனம் தயூது அலோலுத்தம் மாதவம் ஹிரீ அச்சாலம் தேஜா க்ஷமா நாதி மாநிலம் சம்பதம் அபிஜா அபிஜாத்தியங்கிறதுக்கு இந்த அபயம் முதல் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது இந்த இந்த குணங்களெல்லாம் இந்த ஏத்த ஏததந்தானி அபயாதீனி ஏததந்தானி தெய்வீம் தேவானாம் இமாம் சம்பதம் அபிஜாத்திய இந்த லட்சியத்தை குறித்து தோன்றியவன்கிற தெய்வ விபூத்தி அருகசிய பாவி கல்யாண அதாவது இந்த தெய்வீக குணங்களெல்லாம் தகுதியுடையவனுக்கு அபிஜாதஸ்ய இதை விரும்புகிறவனுக்குன்னு அர்த்தம் பாவி கல்யாண வாழ்க்கையில் பின்னால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இத்தனை குணங்களை சம்பாதிக்கிற அனுகிரகம் அமையும்ங்கிறார் அந்த மாதிரி அப்பா அம்மா குடும்பம் இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை மக்கள் எப்போ பார்த்தாலும் தெருவில் சண்டை போட்டுருக்கிற இடத்துல போய்யா புற அப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அங்கே போய் நம்ம எதாவது சமாதானம் சனம் கூட நம்மளே அடிச்சு விட்றோம் இப்பெல்லாம் கொழாயிடு சண்டையெல்லாம் நடக்கிறதா தெரியல இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியாது டீசண்ட்டாக வாழ்கிற ஜனங்கள் அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்ச்சர்டாகவே இல்லை அங்கே போய் கல்ச்சரை கற்றுக் கொடுக்குறதுக்கு போகக்கூடாதோ ஆனால் போய் அவங்களுக்கு கல்ச்சரை கற்றுக் ஆள் இல்லை எல்லாேருக்கும் அங்கே போனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணித்தரணும் கொண்டு வரதான் ஓகே அதுக்கெலாம் நிறைய வேலை பண்ணணும் அதுக்கு ஒரு ப்ரா ஒரு பார்ட்டியும் ரெடியாக இல்லை இப்போ வந்து நிறைய இடங்கள் இருக்குது பா ஏழை ஜனங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் வாழ்கிறோங்கிறது தெரியாது அந்த குழந்தைகளுக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த லௌகிக கொடுத்தா மாத்திரம் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல இந்த மாதிரி திருக்குறளையாவது கொண்டு போகணும் அங்கே எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்ட்டா பிரச்சனை இருக்காதே எல்லாேருக்கும் நல்லதான் நடக்கும் இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க ப இல்லாத ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துக்குள்ளே இருக்குதுன்னா பண்பாடு இருக்கு பண்பாட்டோடு இருக்கிற மக்கள்லாம் சில பேர் போய் அங்கே பண்ணணும் நிறைய வேலை நினைக்கிறேன் போகாது அதுக்கெல்லாம் நிறைய உற்சாகணும் அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது அங்கே போனால் அங்கே தலைவர்கள்லாம் இருக்கான் என்ன அங்கே உட்காந்துருப்பான் வாசலை யார் உள்ளே போகிறாருன்னு பார்த்துட்டு இருப்பான் யார் இது உள்ள அங்கே போகிறதுனா அந்த ஃபாதர் பணம் கொடுத்துட்டு தான் போவர் ஏன்னா ஒரு ஒரு பேட்டைக்குள்ளே நுழையணும் ஒரு சேரிக்குள்ளே நுழையணும்னா அது ரொம்ப கண்ட்ரோல்லாம் இருக்குது அதுக்குள்ளே ஆள்லாம் இருப்பான் உள்ளே போய் எல்லோரையும் மாத்திர நீ அவனை மாற்றுறதுக்கு உனக்கு என்ன பிரயோஜனம் எங்கள் ஆளை நீ மாத்தணும்னு நினைக்கிறியே உனக்கு அதனால் என்னையா பிரயோஜனம் அப்படிம்மா யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் பேசிவிடுவாங்க சுலபமாக பேசிவிடுவாங்க போய் இறங்கி வேலை செஞ்சாதானே தெரியும் மேடை போட்டு பேசிவிட்லாம் ஆனால் போய் இறங்கி அதுக்குள்ளே ராமகிருஷ்ணமடத்துலாம் போய் பாருங்க சுவாமிகள்லாம் பெருசாக ரொம்ப படித்தவங்க அவங்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ண போனால் அவங்க நடந்துக்கிற முறைகள்லாம் வேறு இந்த ஜனங்கள்லாம் இவர் படிச்சிரு ஐஏஎஸ் படிச்சிருப்பார் இந்த சுவாமி பார்த்தா தெரியாது காவிய புஷ்டன் இருப்பார் எல்லாம் ஹைலி குவாலிஃபைடு சுவாமிஸ் இவர் அங்கே போன ஒன்று அங்கே போனால் அவங்க நடந்துக்கிற மாதிரி இதெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்க தனியாக ட்ரைனிங் எடுத்துன்னு போகணும் அந்த அது இந்த ஏரியாவுக்குள்ளே என்டர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரெயினிங் இருக்குது இப்போது அந்த போகிற இடத்துல அந்த மக்களுடைய சுவாவம் என்ன இப்போ ஒன்றும் வேண்டாம் இங்கே ஏதோ ஒரு தீவில் போய் ஒருத்தர் மதம் மாற்றுறதுக்கு போனான் அவனை கொண்டு அவங்க இதுக்குன்னு ட்ரைனிங் அந்த ஆர்கனைசேஷன் அதெலாம் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க அங்கே வந்து அதுக்கெல்லாம் பெங்களூரில் தனியாக ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் ஒரு இடத்துக்குள்ளே போய் அந்த அங்கே வந்து அவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும்னா சும்மா ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்க அங்கே போய் சும்மா சாதாரணம் அங்கே இருக்கிற அவங்களோட குடிசையில் அங்கே இருக்கிறவனையும் ஒருத்தனை பிடிச்சி விழுத்துன்னு வரணும் அவனை இங்கே உட்காந்து வச்சு அவனை பிரெயின் வாஷ் பண்ணணும் அந்த குரூப்லேயே இருக்கிறவனை ஒருத்தனை கூட்டுனு வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை இங்கெல்லாம் இது பண்ணி அங்கே கொண்டு அவனை விட்டு அவனுக்கு பின்னாலி இவன் போய் அதெல்லாம் ஆறுறதுக்கு வந்து எப்படியும் ஒரு கொஞ்சம் நாளாகும் அப்புறம் சொல்லலாம் வெளிநாட்டிலேருந்து வந்து கேட்பான் எத்தனை பேர் மாறியிருக்காங்க அங்கேருந்து வாட்டிங்கன்னிலேருந்து வருவாங்க அப்பப்போ வந்து என்னது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வருவாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க நிஜமாக சொல்கிறேன் இல்லை ஒன்றும் கதை கிடையாது ஒவ்வொரு நாளும் இருபத்தி பேர் கிரைஸ்டால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு இவன் ரிப்போர்ட் கொடுப்பான் தினந்தோறும் இந்தியா முழுவதும் இருபத்தைந்தாயிரம் பேர் ஏசு கிறிஸ்துவால் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு அவனுக்கு ரிப்போர்ட் கொடுப்பான் எங்கெல்லாம் நடந்திருக்கு சொல் பெரிய ஆர்கனைசேஷன் நம்மளாக பண்ணுறோம் அப்படி நமக்கு ஏதோ அப்படி ஒன்று இருக்கா சங்கராச்சாரியார் மடத்தில் பண்ணுறாங்க இல்லாட்டி மாதா அமிர்தானந்தமை பண்ணுறாங்க சாய்பாபா பண்ணுறாங்க உலகம் முழுக்க அப்படி வச்சுன்னு பண்ணுறாங்கன்னு எதாவது ஒன்று ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லுங்க பாப்போம் இருக்குது அதுக்கெலாம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாணும் அதெல்லாம் வந்து இதுக்கெலாம் வந்து அங்கே உட்காந்து டிசிஷன் எடுக்கிறோம் இந்தியாவில் என்னெல்லாம் லொக்கேஷன் இருக்குது அது இப்போ கம்ப்யூட்டர் சௌகரியமாக இருக்குது கூகுள் இருக்குது நேராக போய் பார்த்தா இந்த பாருங்கள் இந்த இடம் இந்த வில்லேஜ் அது அது ரவுண்டு கட்டு எத்தனை பாப்புலேஷன் அவங்களுடைய நீடு என்ன அவங்களோட தொழில் என்ன அவங்களுக்கு என்ன பணம் போவது எப்படி அவங்களோட வாழ்க்கை நடக்கிறது இவங்களோட ஃபுட் ஹேபிட் என்ன அவங்க கல்ச்சர் என்ன அதெல்லாம் உக்காந்து மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு எவ்வளோ ஃபண்டு அலாட் பண்ணுறது யார் ரெஸ்பான்சிபிள் எல்லாம் பண்ணின உடனே ரிப்போர்ட் கொடுத்தா அவனோட குவார்ட்டர்ஸ் ஸ்டேட்டஸெல்லாம் கூடும் நடந்துட்டுருக்கு நான் ஏதோ சும்மா சுவாமிஜிக்கு ஏதோ அவங்க பேரில் இருக்கிற வெறுப்பில் பேசுகிறாருன்னு இல்லை நமக்கு என்ன அவனும் பிரம்மன் தான் என்ன நடக்கிறது இங்கே எல்லா சாமியாரையும் சேர்த்து உட்காந்து வச்சு ஹிண்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்ல வைக்க முடியல நம்மளால் எவ்வளோ பண்ணுறோம் எத்தனை ரூபா செலவு பண்ணாலும் மனசை மாற்ற முடியுமா பணத்தை வச்சுட்டு இவங்க சாமியாரோட மைண்டெல்லாம் மாற்றிட முடியுமா ஏன்னா எல்லா சாமியார்டும் பணம் இருக்குது அவனுக்கு போதும்னு நினைக்கிறான் பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அத்தனை பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டிக்கிலேருந்து ஒரு நியூஸ் வந்துவிட்டால் கவர்மெண்ட் பயப்படும் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் நம்மளாம் ஒன்றுமே இல்லை கடு தூசி மாதிரி ஊதிவிடுவான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தோம் அதை குறிச்சே அவன் பிற அதை குறித்து இந்த பிறக்கிறது அதுக்கு தான் இந்த கல்ச்சர் சூழ்நிலைன்னு சொல்ல ஆரம்பித்தேன் இங்கேருந்து அங்கே போயிடுது விஷயம் அது தான் அதுக்கு தான் இதை காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறது அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி பண்ணி எங்கேயோ வந்துவிட்டோம் திரும்பவும் தொடங்கின அந்த இடத்துக்கே போக முடியாது ஆனால் அதே சமயம் இதோட வேல்யூஸை நம்ம லைஃப் ஸ்டைலை பெருசாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பேஸிக்காக இருக்கிற சில விஷயங்களை நாம் யோசித்தா நல்லது அடுத்த தலைமுறைக்கு பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியாது இதெல்லாம் ஜெகத் சத்தியம்ங்கிற அர்த்தத்தில் பார்க்கறது அதில் தர்மங்கள்லாம் இருக்கணுமே ஏன்னா நமக்கு ஜெகத் மித்தியாக சொல்லணும்னா அதுக்கும் இந்த ரிலே மதத்தோட வச்சு தானே இருக்குது மதத்துக்குள்ளே தானே இந்த சாஸ்திரங்கள்லாம் உட்காந்துருக்கு அதனால் அதை சிந்திக்க வேண்டியிருக்கு அபிஜாத்த அபிஜாத்தன அபிலக்ஷிய ஜாதஸ்ய தெய்வ விபூத்தி அருகசிய இதுக்குன்னே பிறந்தவன்லாம் இருக்கான்ம்பா இதுக்குன்னு இது இதுக்குன்னு சமூகத்தில் மக்கள் அப்படி உருவாக்கணும் அதுக்கு பிறகு இப்போ புத்தர் வந்தார் பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் வந்ததுங்கிறாங்க அந்த காலத்து பாப்புலேஷன் எப்படி நமக்கு தெரியாது பெரிய மகான்கள்லாம் வந்தாங்க ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படி வரணும் அப்படி மாறணும் அது மாதிரி நல்ல வழிக்கு போகணும் எல்லோரும் ஆனால் எல்லாமே சக்கரங்கிற இந்த பகவத்கீதை இன்ட்ரடக்ஷன்லேயே ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் சொல்கிறத ஞாபகப்படுத்துகிறேன் இந்த பகவத்கீதைக்கு முகவர சொல்லும் போதே ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார்னா இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் படைத்து வேதங்களின் வய வாயிலாக இல்லறம் துறவரம் என்ற இரண்டு வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தார் இந்த தர்ம அறத்தின் காரணமாக சமூகம் மன அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ம இந்த அறங்கள் தான் இந்த சமூகத்தை இந்த சட்டதிட்டங்கள் தான் சமூகத்தை நல்ல வழியிலே நடத்தி செல்லுகிறது ஆனால் காலப்போக்கில் எல்லோரும் பேராசைக்கு வசப்பட்டவர்களாய் இந்த அறத்திலிருந்து பிறழுகிறார்கள் அப்படி பிறண்டு மிகவும் கீழான நிலைக்கு போகும் பொழுது அதர்மம் மேலோங்கி தர்மம் கீழே போகும்போது இறைவனே அந்த இந்த படைப்பில் மீண்டும் தோன்றுகிறார் தோன்றி மீண்டும் தர்மத்தை பா சாது பரித்ராணாய यदा விநாசாயி धर्मस्य க்ளாநிர் பபவதி பாரத அபியுனம் அமஸ்தானம் சிருஜாஹம் அப்படி பகவான் அவதாரம் பண்ணி மறுபடியும் இந்த தர்மத்தை ஒழுங்குபடுத்துகிறார் இது அடிக்கடி நடக்கத்தான் செய்கிறதுங்கிறார் சங்கராச்சாரியர் அப்படி நடக்கிற போதெல்லாம் இது சரி பண்ணிகிட்டே இருக்காங்க முதல்ல ஒரு சிஸ்டம் ஒழுங்காக போயின்ட்டுருக்கு நடுவில் அதில் டிஸ்டர்பன்ஸ் வருது அப்புறம் அந்த சிஸ்டம் கொலாப் சார மாதிரி இருக்குது கொலாப் சார மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து இந்த சிக்கி யூனிட்டை எடுத்து சரி பண்ணுற மாதிரி திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இந்த சொசைட்டியை சரி பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பெரிய மகாபுருஷன்தான் வரணும் அதெல்லாம் சரி பண்ணினத்துக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாள் ஓடும் பழி பண்ணி ஆஷாபாஷங்கள் எல்லாம் வர அசுர குணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இது ஓயாத நடந்துண்டே இருக்குது இது வந்து அனவாய்டபிள் இதை அக்சப்ட் பண்ணிக்கணும் பிரபஞ்சத்தை அதே சமயம் நம்மளால் முடிஞ்ச நல்லத்தெல்லாம் நல்லா பண்ண சந்தோஷமாக பண்ணணும் நம்ம இருக்கிற போது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போகணும் வாட்டிக்கின பார்த்து நம்ம பொறாமட்ட என்ன பண்ணுறது அது வேறு விதமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு அப்படி தான் இது அவனுக்கு மாற்றினா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிற எண்ணம் இருக்குது நமக்கு அப்படி இல்லையே எல்லோரும் நிம்மதியாக இருந்தால் போறோன்னு நம்ம நினைக்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்குறோம் யாராக இருந்தால் என்னங்கிறோம் அது நம்ம மென்டாலிட்டி நம்ம மதம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு அது அவங்களுக்கு என்னென்னா அப்படி இருக்கக்கூடாது இவங்களுக்கு தெரியல பாவம் அவர்கிட்ட தான் நமக்கு வந்து நமக்கு அவங்க இதுக்கு போனால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இல்லாட்டி இவங்க நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு அவன் படித்து வச்சுருக்கான் அவங்க புஸ்தகத்தில் நமக்கெல்லாம் நிரந்தர நரகம் அவங்களுக்கெலாம் நிரந்தர சொருகம் அது ஒரு டிபேட்டுக்கோ பகுத்தறிவோ இதுக்கோ இப்போ சமீபத்தில் நடந்துருக்கு ஆந்திராவில் நடந்து தோற்று போயிட்டாங்க தோத்தா என்ன அது பெரிய அளவில் என்ன பழவிட்டுதான் என்ன அவங்க அதை விடுறதுக்கு இதாக இல்லை அது இப்போ என்ன ஆகிடுது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு சரி அபிஜாதஸ்யக்கு இவ்வளோ மீனிங் சொன்னேன் அபிஜாதஸ்ய அபிஜாதஸ்யன்னு சொன்னால் தெய்வீம் சம்பதம் அபிஜாதசிய பவந்தி இதெல்லாம் என்னென்னா இந்த தெய்வ சம்பத்துக்குன்னே பிறந்தவனுக்கு இதெல்லாம் வந்து சேர்றது அப்பான்னார் யாருக்கு இது அமையணும்னு இருக்கோ அவனுக்கு அமையிறதுன்னு நம்ம சொல்கிறவன் பாருங்க அந்த மாதிரி சொல்கிறார் கிருஷ்ணர் ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இது அமையணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ஆஹா இத்தனையும் இதில் இருக்குது இதுலேயும் பாருங்க எப்படி அங்கே நம்ம வந்து அமானித்வாதி இருபது சொன்னோமோ இங்கே இருபத்தி ஆறும் இதை சேர்ந்தது தான் அதுவும் இதுவும் ஒன்று தான் கொஞ்சம் சில குணங்கள் கூடியிருக்கு அங்கே ஆறு குறவாக இருக்குது இங்கே ஆறு கூடியிருக்கு அவ்வளோதான் விஷயம் இனி அடுத்தது அசுரகுணம் ஆரம்பிக்க போகிறது சுருக்கமாக சொல்ல போகிறார் அசுரகுணத்தை அப்புறம் விரிவாக சொல்லுவார்